நூற்றி நான்கு ரவியல்லாகும் அறிவிக்கின்றார்கள் மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்ற குடும்பம் அவரது சொத்து அவரது செயலாகும் இரண்டு திரும்பிவிடுகின்றன ஒன்று தங்கிவிடுகிறது அதாவது அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பிவிடுகிறது அவரது செயல்கள் அவருடன் தங்கிவிடுகிறது என்று நபிஹி வசல்ல கூறினார்கள் புகாரி ஆறு ஐந்து ஒன்று நான்கு முஸ்லிம் இரண்டு